இன்ன பரிசு திருப்பணிகள் பலவும் செய்தே ஏழுலகம் மண்ணும் பெருமை திருவாரூர் மன்னர் அடியார் வடி நிற்பார் அன்னம் திருவிளையாட்டார் என்னாலும் நன்மை பெருக நமந்து அடிகள் தொழுதார் நாமுய்யே நமது அடிகள் இப்படியெல்லாம் வணங்கி நமக்கெல்லாம் செய்தாராம் தேவ பெருமான் எழுச்சி திருப்பொருநாள் எழுந்தருள யாவரன்னு என்னாது உடன் சேவித்து எல்லா குலத்தில் உள்ளோரும் மேவ அன்பர் தாமுவுடன் சேவித்தணிந்து மின்னவரணம் காவலாளர் ஒழக்கம் அங்கேயே கண்டு கழிப்புற்றார் பார்த்தீங்களா அங்கே பக்கத்தில் திருமணலின்னு இருக்குது அங்கே போய் பெருமானு எழுந்து வருகின்ற பொழுது எல்லா குலத்தோரும் வந்தாங்களாம் எல்லா குலத்தவரும் சாதாரண ஆயுதிராவிடர்கள் அவங்க அந்த மனவிலிங்கே அவங்க சொல்லிருக்காங்க திருநாளை போவாரான் பற்று இருக்காங்க அவங்களாம் நாமின்பந்தமாக வந்து அதை வணங்கிருக்கிறாங்க எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் மேலப்பட்டதுனால அதெல்லாம் தேட்டே கிடையாது என்று சொல்லிவிட்டு ரொம்ப அருமையாக வருவாராம் பார்த்தீங்களா அதனால இவங்க தான் வந்து ஏதோ புரட்சி புரட்சிங்கிறீங்களா நம்ம அடியுறளே அந்த மாதிரிலாம் புரட்சியாக இருந்திருக்கிறாங்க இப்படி இருக்க அங்கே கண்டு களிப்புற்றார் பொழுது வைக சேவித்து புனிதர் மீண்டும் கோயில் புக தொழுது தம்மூர் மருங்கணைந்து தூய மனையில் புகுதாது இருதும் இருசேர் இரும்புறம் கடையில் துயிலை இல்லத்து முழுதும் தருமம் புரிமனையார் வந்து புக முடிகின்றார் பாருங்கள் இது இங்கே செய்துட்டார் ஆனால் வீட்டுக்கு எல்லாம் போகும்போது என்ன இருந்தாலும் எல்லா பேரோடும் மோதிட்டு போகிறோம் சரி நம்ம வீட்டுக்கு உள்ளே போவேன்னா காலையில் குளிச்சுட்டே உள்ளே போய் பூஜை பண்ணுவோம் என்று சொல்லிட்டு வெளியே தென்னையில் போய் படுத்தாராம் யார் இவர் வித்து செய்யும் கடன்முறையால் அங்கே நினைவேட்ட அமைதி செய்து பள்ளி கொள்வியிற்கு தங்கள் பெருமான் திருமணலி கழித்து சேவித்துடன் எங்கும் எல்லாரும் போதை இழிவு தொலைக்கிட்டனே என்று ஆமா நீ ஏன் வெளியில் படுத்துறீங்க பெருமான் எப்பொழுதும் வருவீங்க இந்த நேரம் வந்தாலும் வந்து வணங்குவீங்க வணங்கிட்டு உறங்குவீங்க மறுநாள் காலையில் வணங்கிடுவீங்க இல்லை நான் அந்த திருவிழாவுக்கு போனேன் அதில் மற்ற ஜாதியாரும் வந்திருந்தாங்க அந்த ஜாதியார் வந்திருந்ததுனால் அவங்க எல்லாம் மேலே அது இன்றைக்கி மட்டும் பூஜையே காலையில் வைத்துக்கலாம் குடிச்சிட்டுருன்னு வச்சிருக்கிறேன் என்று சொன்னால் மனைவியார்த்த சொன்ன ஒன்று ஆயப்பொழுது தம்பெருமான் அருளாலேயோ மேனியனில் ஏயும் அசுமின் அயர்வாலோ அறியோம் இறையும் தாழாதே மேய உறக்கம் வந்தனை அப்படி சொன்ன சரி அவள் படுத்துங்க இருங்க நான் ஒன்று கூட்டி போகிறேன் கூட்டிட்டு வேறு வேணும் இன்னொரு துணியை நல்ல விரிச்சி போட்டு வேலை படுங்கன்னு சொல்லி படுக்க வைத்தாங்க மனைவியார் அப்படிங்களா அதுதான் வாழ்க்கை துணை நலம்னு சொல்கிறேன் பாருங்கள் மனைவியான்ங்கிற சொல்லலாம் விட இந்த வாழ்க்கை துணை நலம்ங்கிறது தான் ரொம்ப அருமையான சொல் மனைவியார் யார் அப்படின்னா அந்த ஆடவரோடு கூடிய வாழ்க்கைக்கு துணையாக வருவர் அதான் வாழ்க்கை துணை துணை அது எதற்கு துணையாக இருப்பார் நன்மைக்கு துணையாக இருப்பார் நீ இவர் செய்கிற நன்மைக்கெல்லாம் துணையாக இருப்பார் எதுக்கேன்னு ஒரு கால தீமையாக இருந்தால் அது வேண்டாங்க மன்னிச்சிங்க வேண்டாங்கன்னு தடுத்துடுவாங்க அவங்க தான் துணை விடலாம் பெண் ஜாதின்னு சொல்கிறது இவரை மரத்தெல்லாம் இல்லை ஏன் பெண் ஜாதினா சீக்கிரம் பெண் இனம் நடத்தம் இருக்கிற அந்த மனைவிங்கிற பொருளுக்கு வரவே இல்லை பெஞ்சாதிங்கிறதுலாம் ரொம்ப குப்பை சொல் குப்பை சொல் மனையாள் வாழ்க்கை துணை நிலம் வாழ்க்கை துணை நிலம் தான் ரொம்ப அருமையான சொல் அது எங்கேயுமே எங்கேயும் பயின்று வருது சிவ சிவ எனவே இந்த பாட்டியா இருபத்தி நாலு அதனால இப்போ எல்லாரும் தொலைந்து தீர்த்தாச்சு நான் உள்ளவரில் சொன்ன உடனே சரின்னு ஒத்துக்கொண்டு என்ன செய்தாராம் ஆதலாவே குளித்து அடுத்த தூய்மை செய்து அகம்பூந்து வேதநாதர் பூசணியை தொடங்குவேன் அதனால நான் காலையில் வ அது வரைக்கும் முன்னால் தின்னலைப்படுத்துகிறேன் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பூஜா அப்புறம் பூஜை பண்ணிட்டு அப்புறம் இருக்கலாம் வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொன்னாராம் சொன்ன உடனே காதல் மனையா தாம் அவை கொணரும் அதற்கு கடிதம் இந்த உடனே சரி அவருக்கு எதுவும் ஒரு உரிச்சிக்கிற துண்டு உண்டு அப்படி தலையணை வச்சுக்கிறதுக்கு என்னென்ன அந்த காலத்தில் தலையணையே என்ன வச்சிருப்பான்னு கேட்டால் இந்த மரத்தில் அதுக்கு என்னன்னு பெரியா மனைப்பலையனே பேரா வேற எதுவும் சொல்லுவாங்க இந்த விரும்பும் ஒரு இது இறக்குன்னு வச்சுட்டு இந்த அளவு தான் உயரமாக இருக்கும் அதை எடுத்து வச்சு வச்சு படுத்துவாங்க அதெல்லாம் அந்த காலத்தில் ஆனால் ஒன்று தலையென்னு இல்லாமல் படுக்கப்படாது அது தெரியும்ல இந்த நம்ம ஏன்னா உடல் உறுப்புகளுக்கெல்லாம் இந்த உள்ளே இரத்தம் இப்படியெல்லாம் சரியாக வர மற்ற இதெல்லாம் அது நல்ல உடம்பு நல்லமாக இருக்குதுன்னு சொன்னால் இந்த தலை மட்டும் அப்படி எடுத்து வைக்கணும் ஏன்னா அதுதான் பெருமான் வச்சார் அப்புறம் எல்லா அந்த கைகால மட்டும் உருப்பதெல்லாம் வச்சார் அதில் படுக்கும் பொழுதும் கூட ஏனைய உறுப்புகளை விட இது கொஞ்சம் உயரக்கூட ஆனால் பெருமானை வணங்கும் போது மட்டும் தலை வணங்கணும் தலை வணங்காய் தலை மாலை இதெல்லாம் சொன்னாரளே அதனால சொன்னார் இந்த தலையை வணங்கணுங்கிறத திருக்குறளையும் இருக்குது என்ன குரல் கோழில் பொறியியல் குணவிழுவ என் குணத்தான் தாலை வணங்கா தலை அதே தலையார கும்பிட்டு இது இருக்குங்கிறத சரி நம்முடைய திருவள்ளுவர் மொண்டு சொல்லியிருக்க சரி பாருங்க என்ன என் சொன்ன உடனே வெறும் வெளியில் வந்து தங்குவதற்கு இதெல்லாம் வசதியெல்லாம் பண்ணி அந்த அம்மா கொடுத்து கொடுத்தாங்களாம் ஆயப்பொழுது நம்பெருமான் அருளாலேயோ மே நீனில் ஏஜி மசின் அயர்வாலோ அறியோம் இறையும் தாளாதி மேய உறக்கம் வந்தனைய படுத்தார் படுத்தவன பொக்குன்னு தூக்கம் தூங்குறாராம் தூங்க பின் ஒரு பெருமான் களை இணைந்து தூய அன்பர் துயில் கொண்டார் அப்படியே அந்த பெருமான் நினைந்தவார் அப்படியே இருந்தார் தூங்கிட்டார் தூங்கினும் பொழுது கனவ கனவுல பெருமான் சொன்னதான் என்னவா மேன்மை விளங்கும் திருவாரூர் வீதி விளங்க பெருமாள்தான் மான அன்பர் பூசணிக்கு வருவார் போல வந்தெருளி ஞானமரையோய் ஆறு ஊரில் பிறந்தார் எல்லாம் நம் கணங்கள் ஆன பரிசு காண்பா என் தள்ளு செய்தங்கிரார் கனவுல பெருமான் தோன்றினாராம் எப்பா தீட்டது தொடக்க இது ஒண்ணும் இல்லை திருவாரூரில் இருக்கின்றவங்க அத்தனை பேரும் தேவகணங்கள் அதனால நீ பாட்டு நல்லா உள்ள போயே படுத்துங்களாம்ப்பா என்று கனவுல சொன்னாராம் பெருமான் சொன்ன உடனே ஆதி தேவர் எழுந்தருள உணர்ந்தார் இவர் இரவு அர்ச்சனை செய்யாது ஏதம் நினைந்தேன் என எழுந்தபடியே வழிபட்டு மாதரார்க்கும் பூந்தபடி மொழிந்து விடியல் விரைவோடு நாதனார்தம் திருவாரூர் பூத எதிர் அந்நகர் காண்பார் உடனே பார்த்தார் எப்போ பெருமான் வழி செய்துட்டாரோ நேரம் எடுத்தார் உள்ளே போய் ராத்திரி படுத்துட்டார் பொழுது முடிஞ்சது உடனே நீராடி பெருமானுக்கு வழிபாடு செய்ய ஆரம்பித்தாரான் பரிமம் ஆற்றி பழம்படியே நெழவும் கண்டு பரமற்பால் அடியின்படியே பொறுத்தருள வேண்டும் என்று பணிந்தருளால் குடியும் திருவாரூர் அகத்து பூந்து வாழ்வார் குலையத்து நெடிது பெருகும் திருத்தொண்டு நிகழச் செய்து நிலவுவார் இந்த மாதிரி மீண்டும் திருவாரூர்லேயே இருந்து திருத்தொண்டு எல்லாம் செய்திருந்தாராம் நீரு புனைவார் அடியார்க்கு நெடுநாள் நீதியாகவே வேறு வேறு வேண்டுமென செய்து மே உதலால் சிறப்பின் மணிப்புற்றில் இருந்தார் தொண்டற்கு ஆணி எனும் பேறு திருநாவுக்கரசர் விளம்ப பெற்ற பெருமையினார் இப்படி செஞ்சினாலும் என்ன கேட்டாரு தொண்டர்களுக்கு அதாவது அன்பர்களுக்கெல்லாம் பெருமாண்டியவர்களுக்கெல்லாம் வேண்டிய பணியெல்லாம் செய்து செய்து செய்து கொடுப்பாங்க அதனால் அவருக்கு என்ன பேரு பேர் வந்து கேட்டால் தொண்டராக இருப்பவர்களுக்கு ஒரு ஆணி ஆணின்னா என்னன்னு கேட்டால் என்ன ஆணி அச்சாணி மாதிரி ஐயா அச்சாணி எப்படி மற்ற அந்த வண்டியினுடைய உறுப்புகளை எல்லாம் தாங்கி இங்கி எல்லாம் செய்தோ அது போல் இவர் என்னென்னு கேட்டால் தொண்டர்க்கெல்லாம் ஒரு ஆணின்னு கேட்டால் தொண்டர்களுக்கு என்ன பூ வேணுமா உடனே வாங்கிட்டு வரும் நீராடணுமா இந்த குளத்தில் தண்ணி இருக்கு ஏன்னா துணி துவைச்சி கொடுக்கணுமா ஏதோ கொடுத்தாரு என்பார் அங்கே இப்படி பூஜைக்கு வேணுமா எல்லா பொருளும் எடுத்து கொடுப்பார் என்று இப்படி வேண்டியதெல்லாம் செய்வார் ஆனால் ஆணி அதுதான் திருவள்ளுவர் என்ன சொன்னார் அந்த நம்ம நாட்டுக்கு யாரப்போ ஆணினர் உழுவார் உலகத்தார்க்கு ஆணி நம்ம பெரிய வாந்தியாரம் இந்தியாரெல்லாம் இருக்குமே அது மற்ற இந்த தொழில் இருந்தாலும் சனிக்கழி காய்றா இருந்தாலும் சரி கோழி குப்பையில போகிறான்ட்டு யார் நிலத்தில் வச்சு உழுகிறார்களோ அவங்கள்தான் உலகத்தாருக்கு ஆணுங்க ஏன்னா அகுது ஆற்றாது எல்லாம் பொறுக்கணும் இந்த உழவு தொழிலை உங்கள வந்து உழவு கொடுத்து மாட்டை ஓட்டுனா ஓட்டுவியா மாட்டுக்காரில் கொண்டு விட்டுருவேன் அல்லது கீழே நீயும் உழுந்துடுவேன் இல்லைங்களா அவங்களாம் அது மாட்டை வச்சு அதை வைத்து நல்லா அடிமையாக உழு செய்து மண்ணை பொருளை செய்து இல்லைங்களா அது மாதிரி செய்து அதற்கு விதை விதைத்து போதிய வார தண்ணீர் பூச்சி எந்த காப்பு செய்து யாரும் மாடு வடகெல்லாம் மேலாமல் செய்து உரிய காலத்தில் அறுவடையும் செய்து வீட்டுக்கு கொண்டு வராங்க இல்லைங்களா அதனால் இன்னைக்கு யார் யார் ஆணின்னாரு இந்த உழுதொழில் செய்கின்றவர்கள் தான் உலகத்தார்க்கெல்லாம் ஆணி அச்சாணி நடத்தம் ஆணி என்று ஆமாம் ஆணி என பொதுவையால் நீங்கள் அடிக்கிற ஆணி இல்லை அச்சாணி இப்படி உழவு தொழிலை மேம்பட சொன்னவர் திருவள்ளுவர் வேற எந்த தொழிலையும் அவர் வந்து எடுத்து பேசல ஆசிரியர்லாம் கூட ஒன்றும் சொல்லலை தொழில்னு சொன்னா உழவு தொழில் தான் சொன்ன அதனால தான் இவரு கூட பின்னால யாரு பாரதியாரா உழவுக்கும் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் உண்டுகாலி திருப்போரை நிந்தனை செய்வோம் அதெல்லாம் நல்லா அருமையான பாட்டு தான் யார் இவங்களையெல்லாம் அவங்க முழுது உழுதுவாருங்கள்லாம் அவன் நல்லா வணக்கம் செய்வோம் இந்த வெறும் தின்னு தின்னுட்டு வெறும் திண்ணில் பேசிட்டு இருக்கான் பாருங்கள் அவனையெல்லாம் நிந்தனை செய்வோம் ஏன் கழுத ஏன் தின்னு திண்டுட்டு கொஞ்சம் சுத்து ஊற சுத்துற போடாண்ட அதெல்லாம் அருமையான பாட்டு நல்லதான் சிவம் பாருங்கள் அதெல்லாம் இந்த மாணவியில் குத்துறதும் கொலை பண்ணுறதும் ஆங்கிறது ஊங்கிறது இதே வந்தால் தான் நாடு உறுப்பணும் முண்டங்களா முண்டங்களா ஆனால் வானொலியை ஒழிக்கணும் இனிமேல் வானொலியே இல்லாமல் போகணும்னு சவிக்கணும் காரணம் என்னென்னா எப்போ பார்த்தாலும் அடியும் பொடியும் சக்தி என்னன்னா இதை நாம் ஒன்று இந்த முண்டங்களை பார்த்து கட்டுப்போக மாட்டோம் இதுக போய்டுமே இதுக போய்டுமே வளர்கிற உலகம் ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதை பார்த்து பார்க்க வேண்டாம் ஓ இப்படித்தான் இருக்கணும் மாட்டிருக்கே இப்போ ஏ தேவையா தேவையா நாட்டுக்கு மடப்பெயர் நாட்டை கொடுக்கறீங்க தவிர யாரும் சிவம் பெருமான விண்ணப்பிப்பம் எந்த பாட்டியா முப்பத்தி ரெண்டு சரி ஆமா தொண்டற்கும் பேரு திருநாவுக்கரசர் பெருமையினார் இவருக்கு தொண்டற்க ஆணி திருப்பணிகள் எல்லா உலகம் அடிகளின் நயமார் திருவீதி சென்னிமதியும் திருநதியும் அலைய வருவார் திருவாரூர் மன்னர் பாத நீழல் மிகவும் வளர்போதி மன்னினார் ஒரு காலையில் சென்று அடைந்தார் அந்த காண்ட முடியுது சறுக்கம் ஐந்தாவது காண முடியுது அதனால அங்கு சுந்தரமூர் சுவாமிகளுக்கு வணக்கம் செய்கிறார் ஏன் திருத்தொண்ட தொகையில ஒவ்வொரு பாட்டிலையும் அடிவருக்கு வணக்கம் செய்த சுந்தரர் கணசிவன் என்ன கணசிவன் என்ன ஆரோரன் ஆரோரில் அம்மானுக்கு ஆளே அல்லவா திருவாரூரில் இருக்கின்ற பெருமானுக்கு அடியவனாக இருக்கின்ற அடியன் அல்லவா தில்லை வாழ்ந்தனும் அடியாருக்கும் அடியேன் தென்னில்கண்ட துகைவனாருக்கு அடியேன் இளைமடைந்து வேறு ஆகவே இங்கு திருவாரூர் பெருமானுக்கு அடியவனாக இருக்கிற அடியேன் அந்த ஞானிகளுக்கெல்லாம் அடியனாக இருக்கிறேன் என்று சொன்னார் ரொம்ப அருமையானது எனவே இந்த வகையால் திருப்பணிகள் எல்லா உலகமும் தொழச்செய்து நன்மை பெருகினமிருந்தே அடிகள் நயமார் திருவீதி சென்னிமதியும் திருநதியும் அலைய வருவார் திருவாரூர் மன்னர் பாதை நிழல் மிகவும் வளர் பரிசோதி மன்னினார் ஒரு காலையிலே பெருமான திருவிடியார் இருந்தார் இது ஒரு காண்டம் முடிஞ்சது அல்லவா அதனால சுந்தரமூர் சுவாமிகளுக்கு வணக்கம் நாட்டாரிய முன்னாளில் நன்னால் உழந்த ஐம்படையின் பூட்டார் மார்பில் சிறிய மறை புதல் வந்தன்னை புக்கொடியூர் தாழ் தாமரையின் மடிவின்கண் தனி மாமுதரை வாய் நின்றும் மீட்டார் கடல்கள் நினைவாரை மீளாவடியில் மீட்பனவீ இந்த பகுதியில் ரொம்ப அருமையான சுந்தருடைய வரலாற்றில் ஒரு வரலாறு அவரை ஈர்த்தார் கொண்டிருக்கு அந்த வரலாற்றை ஏய்த்து வணக்கம் சொல்லி முடிக்கிறார் எங்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா சிறியமரை புதல்வன் தன்னை புக்கொடியூர் தாழ்த்தாமரையின் மடிவன்கண் தனிமாமுதலே வாய் நின்றும் எங்கே சுந்தர் அந்த கொங்கு நாட்டுக்கு போகிறார் போன போகும்போது எந்த ஊர் வருது அவிநாசி வருது அவிநாசி வருகின்ற பொழுது ஒரு பையனுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு வீடு இருக்கு அதில் எல்லாம் அழுதுகிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கத்தில் பார்த்தோம்னா எல்லாம் மகிழ்ச்சியிலும் சந்தனம் கொடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு இருக்கு என்னடாது பார்த்தா இது ஒரு இன்பம் துன்பங்கிறது எங்கேயும் இருக்குங்கிறது தெரியும் இருந்தாலும் நேருக்கு நேராக இந்த வீட்டில் அப்படியே இந்த வீடு இருந்ததுங்களா அதுதான் பார்த்த உடனே என்னான்னு கேட்டாங்களாம் யார் சுந்தரர் கேட்டவுடனே அந்த வீட்டுக்காரன் சொன்னாங்களாம் என்ன பண்ணுறதுங்க யா இந்த எங்கள் வீட்டில் அந்த பையனாக அந்த வீட்டு பையனும் ரெண்டு பேரும் நல்லா நெருங்கியா நண்பரெலாம் இருந்தாங்க நல்லா இருந்ததுனால எங்கள் குளிக்க போனாலும் அவங்க வந்து எங்கள் விளையாண்டாலும் எல்லாம் சேர்ந்து சேர்ந்து போவாங்க ஒரு நான் வந்து ஒரு குளத்தில் போய் குளிச்சாங்க அப்படி குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த தம்பி தான் ஏற்று வீட்டு தம்பியோட என் தம்பி எங்கள் வீட்டு தம்பியும் போனான் அப்படி குளிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு முதல்ல வந்தது எங்கள் வீட்டு பையனுடைய காலை இழுத்து உள்ளே எடுத்துட்டு இந்த பையன் ஐயோ ஐயோ கொடுத்தது காணால் வெளியில் வந்து சொன்னான் நாங்கள்லாம் போய்க்கு பார்த்தோம் அது முதல வாய்ப்புள்ள போட்டுது அவனுக்கு இன்றைக்கி கல்யாணம் நடக்குது முன்னூல் கல்யாணம் எங்கள் பையனும் இருந்தால் அந்த கல்யாணம் பண்ணுவானேனு நினச்சி எங்களுக்கு வருத்தமாக சொன்னாராம் எந்த குளத்தின் பக்கத்தில் என்ன இந்த குளத்தில் வா அப்படின்னு தான் போனார் ஆ என்ன பாட்டு உரைப்பார் உரை உகந்து உள்கபல்லார்த்தங்கள் உச்சியா நல்ல பாட்டது உரைப்பார் உரையுகந்து உச்சி உள்ளார்த்தமே உகந்தாங்க யாரெல்லாம் எப்படி உண்மை வணங்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அருள் செய்வார் அப்படிமா ஏதோ அவனுக்கு தெரிஞ்சு சொல்கிறான் அதனால் இதை தான் சொல்ல சொல்ல முடியல இதை சொல்கிறான் எனவே அவனை அருள் செய்வோம் என்று சொல்லிவிட்டு அப்படிதான் செய்வான் புரைக்காடு சோலை புக்கொழியூர் அவிநாசியே அது வரைக்கும் அது மூணாவது வரி கரைக்கால் முதலையை பிள்ளை தர சொல்லு காலனி தேவாரம் கையை வரிச்சாரு அந்த முதலை ஏன் உண்டு அதுக்கு வந்து மரண காலம் மரண காலத்தை நிர்ணயிக்கப்பட்ட இப்போ திருவதி பிராப்பர் சேனல் இப்போ முழுங்கினது முதல அப்படி முழுங்கும்படியாக செய்தது அந்த யமதர்மராஜனுடைய கட்டளை அதனால் அதனால் நீ வந்து அதை முதல முழுங்கி போயிச்சுப்பா என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னால் அந்த முதலையும் காக்கிறது நீ தான் இல்லை அந்த யமதர்மராஜனையும் உண்டாக்கணும் நீ தான் நீ என்ன பண்ண தெரியுமா நேராக யம அந்த நாளில் உண்ட பிள்ளையை மீண்டும் வரும்படியாக செய் அப்படின்னாரு அந்த முதல அந்த முதலையே கூப்பிடும் யாவே யமன் திருவதி ப்ராப்பர் சேனல் அதெல்லாம் யமன் யமனை கொண்டு முதலை முதலையை கொண்டு பிள்ளைங்கள கரைக்கால் முதலையை பிள்ளை தரை சொல்லு காலணியை இல்லை அது வேணும் கரைக்கால் முதலையை பிள்ளையை மீட்டார்னு பாண்டியிருந்தார் அதெல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம் அந்த முதலை தரச்சொல்லு காலணியேன்னு சொல்லும்போது தான் இதெல்லாம் நம்ம கதையெல்லாம் சொல்ல வேண்டியது அந்த பாட்டு அப்படி இருக்குது நூறு பதியம் தான் கிடைச்சிது இருந்தாலும் சுந்தர தேவாரம் இப்படிலாம் ஏதனா அவர் தோழமையினில் வரும் தோழமீனாலே இந்த மாதிரிலாம் வந்து பிள்ளை தர சொல்லு காலனியே பை ஆர்டர் போட்ட மாதிரிலாம் இருக்குது இல்லை காரணம் என்ன ஏழிசையாய் இசைப்பதிதனாய் இன்னமுதாய் என்னுடைய தோழனுமாய் ஐயா தோழமையாக இருந்தால் என்ன செய்வாங்க யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகி நான் எதேன்னு தப்பு தவறு கூட போனால் போனால் போ என்னப்பா என்ன அப்படி பண்ணியன்னாரு எல்லாம் நீங்கள் இருக்கீங்கன்னு தான் நான் செஞ்சேன்னாரு சரி சரி போன் செய்யும் திருசுகளுக்கு நாகி இல்லை போதாமல்ல பாடினோம் நல்லா நீட்டி பாடுவாங்க ஏடி சரியா இசைப்பயனா இந்நமுதா என்னுடைய தோழமாய்ங்கிறது கைலையில் கேட்கணும் என்னுடைய தோழனு மா இப்படி தான் பாடுவாங்க தாவத்தில் இப்போ எப்படி பாடாங்க தெரியல போது முட்டியா இப்படி தான் அந்த ஒவ்வொன்றா அந்த உயர்த்தி உயர்த்தி உயர்த்தி உயர்த்தி இந்த என்னுடைய தோழனுமாய் வரும்போது கைலாயத்தில் கேட்கணும் அப்புறம் கீழே இறங்குவாங்க மாழை பறவையை தந்து ஆண்டானை மதியிந்திருக்கே என்னோ இறைவனையே இப்போ தாளம் போட்டு பாடுறாங்களே என்பது இது தாளம் போட்டு பாடக்கூடாது ஏன்னா அந்த இறக்க பாடுகிறார் அதனால் அதான் திரு திருவள்ளுவர் சொன்னார் பன்னியண்ணாம் பாடற்கு எய்வின்றேன் அந்த பாடற் பொருள் எப்படி இருக்கோ அதற்கேற்ப அந்த பண்ணமையணும் இரக்கமாக இருக்கும் போது இரக்கமான பண்ணும் ரொம்ப துள்ளி குதிக்கும் போது கொடுகு வெஞ்சிலை விரவலாமை சொல்லி துடுகு மொட்டனை குத்தி கூடை கொண்ட அறளை முடுகு நாடிய வடுகர் வாழ் முருகன் பூண்டி மா இடுகு நுண்ணிடையே மங்கை தன்னொடை எத்துக்கின்ற பெருமான் இது சுந்தர தான் சேரமான் பெருமாள் நிறைய சொத்தெல்லாம் கொடுத்தார் யானை மேலே எழுதிட்டு வந்தது பார்த்தார் பெருமான் திருமுருகன் பூண்டி வந்தது நாம் தான் அப்பப்போ கேட்டால் பவுனெல்லாம் தந்துக்கிட்டு இருக்கிறேன் அவர் கேட்டால் இந்த ஆளையே வாங்கிட்டு வரணும் சுந்தரவர் பார்த்தாரு பூதகணங்கள்லாம் விட்டுட்டு விட்டு இந்த சுந்தரன் நிறைய பொருள் எல்லாம் அந்த சேர்மான் பெருமாள் கொடுத்து எடுத்துகிட்டு வர்றாங்க ஆளை ஒன்றும் பண்ணாதீங்க அந்த யானையும் ஒன்றும் பண்ணாதீங்க அதில் வந்த பொருள் இருக்குது பாருங்கள் அதில் கூட விடாமல் பூதகணங்களே அடைச்சிட்டு வந்துருக்கிறது இவர் வரால் அப்படி தான் பண்ண முடியும் யானை மேலே இறங்கியாரு அடையரங்க எல்லாம் இடங்க செல்ற பூரா சொல்லியா ஏறப்பா எடுத்து எல்லாம் கொண்டு போச்சு சுந்தரனுக்கு கடுமையான போவோம் இவர் தான் தர வேண்டியது சேனமான் பெருமாள் தந்துட்டார் இவரெல்லாம் சோழனாக இருப்பதனால இவர் தரணும் அடைய இவர் தர்றது அவர் தந்துருக்காரு தந்தது இவர் பிடிக்கி வச்சுட்டார்னு அதனாலதான் கொடுகு வெஞ்சிலை படுக வேடுவர் வீரமால் ஆமை சொல்லி ஐயா நீ எல்லாம் கூட எங்கிட்ட அப்படி பேசினதில்லை நல்ல இன்பமா பேசுற அவன் இறங்க நீங்க அங்கேயும் முடிஞ்சு பார்க்குற அவன் இப்படி எல்லாம் சொன்ன நிறவலாம் சொல்லி பக்கத்தில் வந்து திடுகு மொட்டனை குத்தி உரைகுண்டாலைக்கு மிடம் வைக்கிறியா இல்லை மொரை போட்டுமா எல்லாத்தையும் கொடுக்க இந்த பாரிய இருக்கிற இடத்துல நீ இங்க இருக்கியப்பா நீ மட்டும் தனியார் இருந்தா கூட பரவாயில்ல ஏன் உனக்கு கழுத்த காதில் ஒரு கடுக்கணும் இல்லை கெடுக்கணும் இல்லை சாம்பல் பூசி இருக்கிற எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் காதலை கடுக்குங்கிறதுக்கு எல்லாம் போட்டிருக்காங்களே கையில் ரெண்டு வளையில போட்டிருக்காங்களே அதனால இடுகு நுண்ணினை மங்கை தன்னோடும் எத்துக்குங்கிருந்திங்களா ஒரு பொருள் இப்படி என்னன்னு கேட்டால் நீ மட்டும் இருக்கலாம் அந்த அம்மா இருக்க கூடாதுன்னு இன்னொரு பொருள் என்னென்னா நான்லாம் இந்த மாதிரி சீப் நீ அப்படியே உங்கள் மனைவியோட கொஞ்சிக்கிட்டு இருக்கணும் ஆமாம் இடுகு நுண்ணினை மங்கை தன்னோடும் தாருமாநா சிரிச்சுதான்து அந்த வேலையைதான் எந்த பூதங்களுங்களை ஏவுனாலும் அந்த பூதங்களை கொண்டாந்து போட்டுன்னு சொன்னார் உடனே கொண்டாந்து மூட்டை மூட்டை மூட்டையாக கொடுத்து அங்கே இருந்து அல்ல பார்த்தார் ஆள் இல்லை எம்பெருமான் இவை அட்டித்தர பணியுன்னார் அதனால் இதெல்லாம் தூக்கிட்டு என்னால் போக முடியுமா அதனால் யானை என்னால் வச்சு நீ தான் சரி போப்பா நீ போடத்துக்கு முன்ன திருவாரூர் அனுப்புகிறேன் பாடம் அந்த தோழமிங்கிறதுனால என்ன பாடப்பட்டு போய் துருவா ஆனால் அவர் பதிவு நமக்கு இந்த நூறு தான் கிடச்சிது நிறைய கையெல்லாம் கிடைச்சிருந்தேன்னு ரொம்ப சுவைக்கலாம் என்ன ஆமா திருவாரூரில் வாழ்ந்து போகுதியிலே கண்ணு போனதுனால அதனால பெரிய நீ மூன்று கண் உடையவன் நான் ஒரு கண்ணே இல்லாமல் இறந்து போயிருக்கிறேன் ஆனால் போய திருவாரூரில் வாழ்ந்து போகுதியிலே நீ தான் வச்சுக்கிட்டு வாழ மூணு கண்ணையும் வச்சுக்கிட்டு நாங்கள் ரெண்டு கண்ணு இல்லாம ஏன் தம்பி வாரா நான் ஒரு தம்பி வச்சிருக்கேன் யாராவது அவரை வச்சு கூப்பிட்டு ஏன் பார்த்து அழைச்சிட்டு போறியா நீங்கள் வாங்க தாத்தா தாத்தான்னு சொல்ல முடியாது பதினெட்டு வயசு தானே ஆச்சு அல்ல வாங்க ஐயா அப்படின்னு சொல்லி அழைச்சிக்கிட்டு போவான் இதுலாம் ரொம்ப அருமை பெரிய புராணத்தில் ஒரு பக்கம் அந்த பக்தி சுவையணி சொட்ட இன்னொரு பக்கம் இந்த மாதிரி உலகியல் அனுபவங்களும் அப்படி அங்காங்கெல்லாம் சொட்ட சொட்டை அப்படி சொல்லவா எனவே இப்படி ஆக இருக்க நமினந்தரிகள் அவ்வளவு பொறிச்சோதி மன்னினார் இப்ப அது காண்ட முடிவதனால பெருமாவிற்கு வணக்கம் நாட்டாரரிய முன்னாளில் நன்னார் உழந்த ஐம்பரையும் பூட்டார் மாதிரி சிறியமரை புதல் வந்தன்னை புக்கொளியூர் தாழ்த்தாமரையின் மடிவின் கண் தனிமாமுதலை வாய் நின்றும் மீட்டார் மீட்டவர் யார் சுந்தரர் அவர் கடல்கள் ரெண்டு திருவடிகளையும் நினைவாரை நினைந்து கொண்டே இருக்கின்றவர்களை மீளா வழியில் மீட்பனவே வீட்டெங்கு வந்து வினைப்பிறவி சாராதவாறு அந்த பெருமான் திருவணியிலே கொண்டு சொல்லும் என்று சொல்லி முடியும்